حدیث آئیرت نانوشی پدنار <ánye> مغیرہ ابن شعبہ رضی اللہ عنہ وقت لری بکندار نبی صلی اللہ علیہ وسلم فرحل ترہی مریت کندال لا الہ الا اللہ, اللہ, اللہ, اللہ وحدہ لا شریک لہو له, له الملک ولہ الحمد وهو على كل شيء قدیر اللہم لا مانع لما, لما اعطایت ولا معطی لما منعتت மூன்று வணக்கத்திற்கு ஒரு இவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைதுணை இல்லை அவனுக்கே ஆட்சி அவனுக்கே புகழ் அவனே அனைத்தின் மீதும் ஆற்றல் இறைவா நீ கொடுப்பதை தடுப்பவன் இல்லை நீ தடுப்பதை கொடுக்கக்கூடியவன் இல்லை உன்னிடம் இருந்துள்ள பாகியத்தை உன் மூலமன்றி எந்த பாகியவானும் அடைந்திர இயலாது